சமரச சுத்த சன்மார்க சத்திய பெருவிண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் இயற்கை உண்மை நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவானுபவளியில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய அருப்பெருஞ்சோதி சுரூபராய் இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எல்லா உயிர்களும் இன்பமடைதற் பொருட்டு திருவுலக்கருணையால் செய்தருகின்ற சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே அறிவு என்பது ஓர் சிறிது தோற்றாத அஞ்ஞானம் என்னும் பெரிய பாசாந்தகாரத்தில் நெடுங்காலம் சிற்றணு பசுவாகி அருகிக் கிடந்த அடியேனுக்குள் உள்வொளியாகியிருந்து அப்பாசாந்தகாரத்தினின்றின்றின்றும் எடுத்து எல்லா பிறப்புடம்புகளிலும் உயர் உடைத்தாகிய ஆறறிவுள்ள இம்மனித பிறப்புடம்பில் என்னை விடுத்து சிறிது அறிவு விலங்க செய்த தேவரீரது திருவரு பெருங்கருணை திறத்தை எங்க நம் மறிவேன் எவ்வாறு கருதுவேன் என்னென்று சொல்வேன் எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே உபசாரத்தால் பெற்ற தந்தை என்பான் ஒருவனது சுக்கில கண் என்னை ஓர் பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்வொளியாகியிருந்து அப்பகுதி பேரணு உருவை சிருட்டி தருளினீர் அன்றி புறத்தில் யாவராலும் சகிக்கப்படாத அதன் அருவறுப்பையும் அசுத்தத்தையும் தீ சகித்து அச்சுக்கில துளியினிடத்து ஓர் ஆவியுருவாகியிருந்து அத்துளியின் கண்ணுள்ள பல்வகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைபடாமல் என் உருவையும் காத்தருளினீர் அன்றி அங்னம் அரும்பிய ஆன்மசக்தி கலைகள் வெளிப்பட விலக்கி வளர்த்தும் அருளினீர் உபசாரத்தால் பெற்ற தாய் என்பால் ஒருத்தேன் திரலில் என் உருவை சேர்க்கும் வரையில் அப்போதப்போது என் உருவை சிதைப்பதற்கு எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும் நிகிரகம் செய்தருளினீர் இங்னம் புரிந்த தேவரீரது திருகரு பெருங்கருணை திறத்தை அறிவேன் எவ்வாறு கருதுவேன் என்னென்று சொல்வேன் எல்லாவுடைய இயற்கை விளக்கக் கடவுளே தாய் கருப்பையில் சோனித திரளில் சேர்த்து என்னை ஓர் பூத பேரணுருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொலியாகியிருந்து அவ்வூத பேரணுருவை சிருட்டி தருளினீர் அன்றி புறத்தில் எவராலும் சிறிதும் சகிக்கப்படாத அதன் அசுத்தம் அருவறுப்பு துர்க்கந்தம் முதலியவற்றை பொறுத்து அச்சோணித திரளில் ஓர் ஆவியுருவாகியிருந்து அத்திரளினுள்ள பல்வகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைபடாமல் என் உருவை காத்தருளினீர் அன்றியும் அவ்விடத்து எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும் நிக்ரகஞ்செய்தருளினீர் அன்றி அங்னம் பூத்த ஆன்மசக்திக்கலைகள் வாட்டமடையாது வெளிப்பட்டு விளங்க வளர்த்தருளினீர் அன்றியும் தாய்க்கருப்பையினிடத்து பூத பேரணு உருவில் கிடந்த என்னை அக்கருப்பையில் பௌதிக பிண்ட இருத்தும் வரையில் நச்சு கிருமி நச்சுக்காற்று நச்சு சுவாலை முதலிய உற்பாத வகைகளால் எனது பூதப்பேரணுரு சிதறி வேறுபடாமலும் காத்தருளினீர் அன்றியும் தாய் கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் என்னை இருத்திய காலத்திலும் எனது இச்சை ஞானக்கிரியைகளை வெளிப்படுத்துதல் முதலிய உபகரிப்பு அதிகரிப்புகளுக்கு உரிய உபயோக தத்துவ உறுப்புகள் எல்லாவற்றையும் குறைவின்றி வகுத்தமைத்து வளர்த்து காத்தருளினீர் அன்றியும் அடியேன் தாய்க் கருப்பையில் பிண்ட வடிவில் கிடந்த காலத்து இரும்பில் பெரிதும் கடினமுடையதாய் இருட்குகையில் பெரிதும் இருளுடையதாய் மிகவும் சிற்றளவுடையதாய் அசுத்தம் உதலியவற்றால் நிரம்பிய அக்கருப்பையினுள் நெருக்கத்தாலும் வெப்பத்தாலும் புழுங்கிய புழுக்கத்தினால் வருந்தி வருந்தி களைத்தபோதெல்லாம் அங்னம் அமுதக்காற்றை அடிக்கடி மெல்லென வீசுவித்து அவ்வருத்தமும் களைப்பும்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 விந்து விளக்கத்தால் பேரிருட்டையும் தவிர்த்து என் பயத்தை நீக்கி அருளினீர் அன்றி தாய் கருப்பையின் கண் நேரிட்ட பெருந்தி பெருங்காற்று பேரோசை பெருவெல்லம் பெரும்புழு முதலிய உற்பாத துரிசுகள் அனைத்தையும் தவிர்த்து காத்து அப்பிண்ட எனக்கு ஓர் அறிவையும் விளக்கி அருளினீர் அன்றியும் உலகினிடத்தே பிறந்து அனுபவிப்பதற்குரிய சுப ஆயுப்பெருக்கம் முதலிய நன்மைகளையும் எனக்கு அப்பிண்டவடிவின் கண்ணே அமைத்தருளினீர் அன்றியும் சோனிதக் காற்றின் அடிபடல் யோனி நெருக்குன்னல் முதலிய அவத்தைகளால் அபாயம் நேரிடவொட்டாமல் காத்து இவ்வுலகினிடத்தே தோற்றுவித்தருளினீர் இங்னம் புரிந்த தேவரீரது திரு அரு பெருங்கருணை திறத்தை எங்னம் அறிவேன் எவ்வாறு கருதுவேன் என்னென்று துதிப்பேன்